கர்த்துடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் இந்த மன மகிழ்ச்சியான நாடிலும் நம்மை உருவாக்கி படைத்ததான தெய்வத்திற்கு கர்த்தருக்கு ஆராதனை செய்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக கர்த்தரா இயேசு கிறிஸ்தனுடைய நாமத்தினால் நமக்கு ஜெயம் கொடுத்த ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஆராதனை செய்து அவரை சேவிக்கும்படியாக கர்த்தர் கொடுத்திருக்கிற எல்லா கிருவைகளுக்காகவும் கர்த்தருக்கு சோத்திரம் கத்துடி பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக இப்பொழுதும் நாம் சிந்திக்கும்படியாக அப்போசனாகிய பவுன் எபேசியர் சபையாருக்கு எழுந்ததான நூபம் ரெண்டாவது அதிகாரம் பதிமூன்றாவது வாக்கியத்தை வாசிக்கலாம் கத்தோட நாமத்துக்கு சோத்திரம் முன்னே தூரமாக இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிசு இயேசுக்குள் கிறிசுவின் ரத்தத்தினாலே சமீபமானீர்கள் இருந்தோம் சமீபமாயிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தா முன்னால உள்ள வாக்கியத்துல இப்படி வாசிக்கிறோம் அக்காலத்திலே கிறிசுவை சேராதவர்களும் இஸ்ரவேலருடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்கு தத்துத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவன் அற்றவர்களுமாக இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள் முன்னால உங்களுக்கு தேவர் தேவன் கிடையாது கடவுள் உங்களுக்கு சமீபத்தில் இல்லை அவருக்கும் உங்களுக்கும் சம்பந்தமும் இல்லாது இருந்தது ஏசு கிறிஸ்துவ நீங்க சேரவில்லை இசிறவேர்களுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்கள் இசுரவேலருக்கு கத்த வாக்குத்தம் பண்ணினார் அந்த சுதந்திரத்திற்கு உங்களுக்கு பங்கு கிடையாது வாக்குத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நிய வாக்குத்தம் ஒரு உடன்படிக்கை தேவன் இசைவேலரோட பண்ணியிருந்தார் அதுக்கும் உங்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது நம்பிக்கை இல்லாதவர்கள் நம்பிக்கை அப்படிங்கிறது எதிர்காலத்தில் என்ன மாதிரி எனக்கு ஒரு வாழ்வு கிடைக்கும் என்கிற நம்பிக்கையே இல்லாதவர்களாக இருந்தீர்கள் முன்னால் தூரமாக இருந்த நீங்கள் இப்பொழுது இப்போ கிறிசு இயேசுவுக்குள் கிறிசுவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள் முன்னர தூரமாக இருந்த நீங்கள் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினால சமீபமானீர்கள் இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தம் அந்த இரத்தத்தினுடைய தன்மை என்ன அது என்னென்ன வேலைகளை பண்ணுகிறது என்பதை குறித்து நாம் நன்கு அறிய வேண்டுவதாக இருக்கிறது இரத்த கோட்டைக்குள்ளாக மறைந்து கொண்டே இனி என்ன ஒரு சேதமும் அணுகாது எந்த தீங்கும் என்னிடத்தில் வர முடியாது சாப்பாடு என்னை தொட முடியாது என்று நாம் அருமையாக பாட்டுகளை பாடுகிறோம் அல்லவா அந்த மாதிரி ரத்தம் ஏசுக்கிரு சொன்ன ரத்தம்னு சொல்லுகிறது இரத்த கோட்டை அப்படின்னு சொல்லுகிறது இயேசு கிருஷனுடைய இரத்தம் கர்த்துடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் இந்த ஏசுக்கிருஷனுடைய இரத்தத்தினால் நாம இப்போ சமீபம் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லி இருக்கு சமீபமானோம் அப்படின்னா எங்க சமீபமானோ அப்படின்னு எதை பார்த்தா பதினாறாவது வாக்கியத்தை வாசிக்கலாம் கொன்று ஒரு இரு தரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார் இதுல முன்ன பின்ன என்ன எழுதியிருக்குது அப்படின்னா இந்த இஸ்ரவேல் வம்சத்தார் அவர்களுக்கு தான் வாக்கு இறைவன் அவர்களுடைய தேவன் என்று அறியப்பட்டார் அவர்களிடத்திலிருந்து தம்முடைய வல்லமையை கர்த்தர் வெளிப்படுத்தினார் அவர்களோடு கூட வாசம் பண்ணினார் ஆனபடினால இந்த இஸ்ரவேலர்கள் வந்து விசேஷித்த ஜனங்களாக இருந்தார்கள் அவர்களோடு தான் கர்த்தர் உடன்படிக்கை பண்ணியிருந்தார் அவர்களோடு தான் கர்த்தர் வாசம் செய்து கொண்டிருந்தார் இப்படி அவர்களோடு கூட கத்தர் இருந்தாரே தவிர மற்றவர்களிடத்தில் இல்லாதது போல் இருந்தது அதுபடினால் இஸ்ரவேலர்கள் அல்லாத மற்ற ஜனங்கள் எல்லாம் புற ஜாதிகள் என்று அழைக்கப்பட்ட வேறு தேசத்தவர் வேறு இனத்தவர் வேறு ஜாதிக்காரர்கள் என்று அழைக்கப்படும்படியாக இருந்தது ஆனபடினால கர்த்தர் இசரவேலரோடு தான் இருக்கிறாரு அதனால கர்த்தருக்கும் மற்றவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்கிற நிலை அந்த காலத்தில் அறியப்பட்டு இருந்தது கர்த்துடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் இயேசு கிருசுவானவர் சிறுவையில் தன்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தபடினால் முதலாவது அவர் தடையாக ரெண்டு இந்த இசரவேலருக்கும் மற்றவர்களுக்கும் தடையாக இருந்ததான அந்த தடுப்பு சுதர சுவரை எடிச்சு போட்டுட்டு ரெண்டு பேரையும் ஒன்னாக்கிட்டாரு ரெண்டு பேரும் விசுவாசத்தினால இயேசுக்கிரு சுவை பற்றும் விசுவாசத்தினாலே ஒரே ஜனமாக மாறி விட்டார்கள் இந்த விசிறவீரருக்கு தேவன் பரிசு தாவியை கொடுத்தது போற இந்த புரஜாதியார் மேலின் பரிசுத்தாவியை ஒளிந்தபடி ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் கிடையாது என்று சொல்லிவிட்டார் கத்தடி நாமத்துக்கு சோத்திரம் இந்த மாதிரி ரெண்டு பேரையும் ஒன்றாக்குறது மட்டுமல்ல இந்த ரெண்டு பேரையும் ஒரே கூட்டமாக்கி அங்கே தேவனிடத்துல அவர்களோடு கூட ஒப்புரவாக்கி விட்டார் தேவனுக்கு ஒப் தேவனுக்கும் மனுஷனுக்கும் பிரிவினை இருந்ததல்லவா அந்த தடையையும் மாற்றி தெய்வத்தோடு கூட சேர்த்து விட்டு விட்டார் மனப்படினால்தான் இப்படி நாம் வாசித்தோம் முன்பே தூரமாக முன்னே தூரமாக இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிசு இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள் கிறிசு இயேசுவின் இரத்தத்தினால நாம் தெய்வத்தோடு கூட நம்மை உண்டாக்கிய சிருஷ்டி கர்த்தா நம்முடைய பரமபிதாவோடு கூட நம்ம கிட்ட சேர்ந்துட்டோம் சேர்ந்து கொள்ளும்படியாக எப்படி இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் கிறிஸ்தவர்களாக இயேசுவை விசுவாசித்து இயேசுவை அண்டிக் கொண்டு ரத்தினால் நாம் மீட்கப்பட்டபடியினால அவரோடு கூட அவருக்கு உள்ளாக நாம் தெய்வத்துக்கு சமீபமாகிவிட்டோம் என்று இந்த வார்த்தையை குறிப்பிடுகிறது கத்திய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் இந்த இயேசு கிருஷ்ணனுடைய ரத்தம் இதை குறித்து பரிசுத்த பேரோ அதை இந்த மாதிரி ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்துகிறார் ஒன்று பேரின் புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரம் ஏழாவது வாக்கியம் ஒன்று பேரின் புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரம் ஏழாவது வாக்கியம் இயேசு கிறிஸ்தனுடைய விலையேற பெற்ற இரத்தம் அப்படிங்கிறது உண்மையான பொருள் அவருடைய விலையேற பெற்ற ரத்தம் கற்றுடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் அதுக்கு ஒரு மதிப்பு கிடையாது அது அந்த அளவுக்கு விலையேற பெற்றதான ரத்தம் இந்த விலையேற பெற்ற இரத்தத்தினால் அவர் என்னத்தை சம்பாத்தியம் பண்ணினார் ஒருவனுக்கு ஏகப்பட்ட செல்வ பணம் இருக்கிறதென்றால் அந்த பணத்தினால பல சொத்துக்கள் பல வீடுகள் பலவிதமான தொழில் ஸ்தாபனங்கள் இவைகளை தனக்கு சொந்தமாக சம்பாத்தியம் பண்ணி கொள்ளுகிறது போல இந்த இரத்தத்தினாலே இங்கே இயேசுவானவர் என்ன செய்தார் என்றால் சபையை தன்னுடைய இரத்தத்தினால் சம்பாத்தியம் பண்ணினார் என்ற போஸ்டர் நடப்படியும் புஸ்தகம் இருபதாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வாக்கியத்தை வாசிக்கலாம் அப்போ சிலர் நடப்படின் புஸ்தகம் இருபதாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வாக்கியம் பாருங்காலே இயேசுவானவர் தன்னுடைய சுய ரத்தத்தினாலே சம்பாத்தியம் பண்ணி கொண்ட சபை அவர் இரத்தத்தினால அது விலையேற பெற்றதாக இருந்தபடினால் அந்த இரத்தத்தினால சபைய அவர் சம்பாத்தியம் பண்ணி கொண்டார் என்று இந்த வேத வாக்கியம் குறிப்பிடுகிறது கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக இந்த ரத்தம் இரத்தம்னா என்ன கலேவியராகும் புஸ்தகம் பதினேழாவது அதிகாரம் பதினொன்னது வாக்கியத்தை வாசிக்கலாம் லேபிய ராகம புஸ்தகம் பதினேழாவது அதிகாரம் பதினொன்னாவது வாக்கியம் மாம்சத்தினுடைய உயிர் ரத்தத்தில் இருக்கிறது ஆமா பாவ நிவர்த்தி செய்யும்படி கட்டல மாம்சத்தினுடைய உயிர் ரத்தத்தில் இருக்கிறது அப்போ ரத்தம் என்பது என்ன அப்படின்னா அது உயிர் உயிர் தான் அதுதான் ரத்தம் மாம்சத்தினுடைய உயிர் ரத்தத்தில் இருக்கிறது இந்த உயிரை பாவரணவருத்தி செய்யும்படியாக இந்த பல இடத்தில் அது செல்லி பாவரணவருத்தி செய்யும்படியாக அதை உங்களுக்கு கட்டளையிட்டேன் என்று சொல்லுகிறார் பதினாலாவது வாக்கியத்தை கூட வாசிங்க சகல மாம்சத்திற்கும் இரத்தம் உயிராக இருக்கிறது ரத்தம் ஜீவனுக்கு சமமானது கத்தோடி நாமத்துக்கு சோத்திரம் ரத்தம் ஜீவனுக்கு சமமானது அது உயிர் ரத்தம்னா ரத்தம் போயிட்டால் உயிர் போயிடுச்சுன்னு அர்த்தம் ரத்தம் ஜீவனுக்கு சமமானது அதனால நீங்கள் இந்த ரத்தத்தை சாப்பிடக்கூடாது ஏன்னா சாப்பிட்டா உயிரை குடித்த மாதிரி அர்த்தம் அதனால் ரத்தத்தை மாட்டு இரத்தமோ மாட்டு இரத்தமோ எந்த இரத்தத்தையும் குடிக்கக்கூடாது என்று அந்த காலத்திலேயே அந்த கட்டளை போடப்பட்டிருந்தது கற்றலை பரிசுத்தாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக இப்படி அந்த காலத்தில் தான் இந்த சட்டம் இந்த காலத்தில் அது என்று சொல்ல முடியாது இப்போவும் புதிய ஏற்பாட்டின் சபையிலும் புதிய உடன்படிக்கையின்படியாகவும் இந்த இரத்தம் அங்கு குசிக்கப்படக்கூடாது என்று அப்போ சிலர் நடப்படியும் புசகம் பதினைந்தாவது அதிகாரம் இருபதாவது வாக்கியத்திலே குறிப்பிட்டிருக்கிறது அப்போ சிலர் பதினைந்து இருபது விக்கிரகங்களுக்கு படைத்த அசூசியானவைகளுக்கும் வேசித்தனத்திற்கும் நெருங்குண்டு சத்தத்தில் செத்ததற்கும் இரத்தத்திற்கும் கர்த்தடி நாமத்துக்கு சோத்திரம் அந்த காலத்தில் அந்த புறஞாதிகள் இசை வீரர்கள் அல்லாதவர்கள் கிறிஸ்தவர்களாக மாறினாங்க இல்லையா மாறின உடனே அவங்களுக்கு எல்லாரும் முன்னாடி உள்ள முறைமையின்படி எல்லோரும் விருத்த பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணிட்டாங்க எல்லாருக்கும் விருத்த சேதனம் பண்ணணும் அப்படின்ட்டு ஆனால் அந்த விருத்த சேதனம் பண்ண வேண்டிய அவசியம் அல்ல என்று அப்போசனாயர் பவுல் திட்டமாக தெரிந்திருந்தார் அதனால் அது அவர்களுக்கு விளக்கம் காண்பித்தார் இப்படி விருத்த சேதனம் பண்ண வேண்டியது அல்ல அந்த விவாதம் பண்ணாங்க விவாதம் பண்ணிட்டு கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்தாங்க அது என்னதுன்னு சொன்னால் பரிசுற்ற ஆவியினால் அவர்கள் ஒரு வெளிப்படுத்தல் பெற்று இப்படி சபைக்கு எழுதினாங்க இந்த பாருங்கள் விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதை சாப்பிடக்கூடாது பேசித்தனம் பண்ணக்கூடாது நெருங்குண்டு செத்தது ஆக்சிடெண்டில் அல்லது எங்கேயாவது தானாக செத்து கிடந்ததுன்னா அப்படிப்பட்ட மிருகத்தை சாப்பிடக்கூடாது இப்போது பஸ்ஸு ஒரு மிருகத்தின் மேலே ஒரு ஆட்டு மேலே அடிச்சிருச்சு அடித்த உடனே அது செத்து போச்சு அப்படின்னா அதை சாப்பிடக்கூடாது கத்தக நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக அதே மாதிரி இரத்தத்தை சாப்பிடக்கூடாது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நான் சின்ன வயசில் பார்த்துருக்குறேன் ஆட்டை அறுத்து அந்த இரத்தத்தை பிடித்து அந்த இரத்தத்தை ஃப்ரை பண்ணி பொரியல் வச்சு சாப்பிடுவாங்க அதை மாதிரி சாப்பிடக்கூடாது என்று பழைய ஏற்பாட்டிலும் திட்டமாக இருக்கிறது புதிய ஏற்பாட்டிலும் திட்டமாக இருக்கிறது அதனால் இந்த மாம்சத்தின் உயிர் வந்து இந்த இரத்தமாக இருக்கிறது கற்றுடைய பரிசுத்தாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக இந்த இரத்தினால் இயேசு அந்த இரத்தத்தை அவர் சிந்துனார் உயிரை அவர் கொடுத்தார் அந்த உயிரை கொடுத்து நம்ம மீட்டிருக்கிறார் என்பதை நாம் அறிய வேண்டும் கத்துணி நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக இயேசு கிறிஸ்தனுடைய ரத்தத்தினால் நாம் இப்போது தேவனுக்கு சமீபமாக இருக்கிறோம் அவருடைய இரத்தத்தினால் அப்படின்னா நம்ம சாதாரணமாக வாசிக்கும் பொழுது சிறுவையிலே அவருடைய ரத்தம் சிந்தை செய்யப்பட்டது அந்த இரத்தத்தினால் பாவ மன்னிப்பு ஆகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது என்று நாம் வாசித்து விடுகிறோம் பிரசங்கித்து விடுகிறோம் அதனுடைய உண்மையான அர்த்தத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் ரத்தம் உயிராக இருக்கிறது அப்போ ஏசுகிறிஸ்தனுடைய இரத்தம் சிந்தை செய்யப்பட்டது என்றால் அவருடைய உயிர் அவரிடத்திலிருந்து எடுத்து கொள்ளப்பட்டது இந்த இரத்தத்தினால் அவர் உயிரை கொடுத்து நம்ம மீட்டார் என்பதை நாம் அறிகிறோம் பாருங்கள் உயிர் போகுது கொலை செய்கிறான் ஒருத்தன் அதில் உயிர் போகுது அப்படினா ரத்தம் போயிடுச்சு அதனால் செத்துட்டான் அப்படின்ட்டு அதை அப்படி சாதாரணமாக எடுத்து கொள்ள முடியாது ஒருவனுடைய ஆபேல் அவனு அவன் அண்ணன் கொலை செய்து போட்டான் கொலை செய்த உடனே ஆபேல் செத்துட்டான் அவனுடைய ரத்தம் பூமியிலிருந்து தேவனை நோக்கி கூப்பிடுகிறது என்று சொல்லப்பட்டது ஆபேல் செத்துட்டான் அப்படின்னா அது முடிஞ்சு போன கதை அப்படின்னு கிடையாது அதில் என்ன உயிர் போய்விட்டது என்றால் அந்த மனிதனுடைய உயிர்னா வாழ்வு இங்கிலீஷ்ல லைஃப்னு சொல்ற பாருங்க லைஃப் வாழ்க்கை போய்விட்டது வாழ்க்கை அழிந்து விட்டது என்று அதனுடைய அர்த்தம் வாழ்க்கை அப்படின்னா நீ வாழ்க என்று ஒருவனை வாழ்த்துகிறோம் பாருங்க நீ உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருப்பாயாக என்று வாழ்த்து நீ வாழ்க நம்ம அடிக்கடி வாழ்க வாழ்க என்று கோஷம் போடுகிறாங்க அவங்க வாழ்த்துக்கிறாங்க வாழ்கிறது என்றால் என்ன எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் பெற்று சந்தோஷமாக இருந்து நீண்டகாலம் வாழ்கிறது அது ஒரு வாழ்வு கற்றுடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் ஆபியில் அவன் அண்ணன் கொலை செய்து போட்டான் அவனுடைய வாழ்க்கையே முடிந்து போயிட்டு உயிர் மட்டும் போனது என்று சொல்ல முடியாதபடிக்கு வாழ்வே போயிருச்சு பாருங்கள் நமக்கு ஒரு குழந்த பிறந்துச்சுன்னா ஒரு சந்தோஷம் அதில் எவ்வளோ பேர் சந்தோஷப்படுகிறாங்க ஒருவனுக்கு வேலை கிடச்சிருச்சுன்னா ரொம்ப சந்தோஷப்படுகிறாங்க ஒரு ஒரு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா சந்தோஷப்படுகிறாங்க ஒரு வருமானம் போய் கூடிருச்சுன்னா சந்தோஷப்படுகிறாங்க நான் ஒரு ஒரு போட்டியில் வெற்றி பெற்றுட்டால் சந்தோஷப்படுகிறாங்க கத்துடி நாமத்துக்கு சோத்துறான் இப்படி எத்தனையோ விதமான சந்தோஷங்கள் மனிதன் இந்த உலகத்தில் அனுபவிக்கக்கூடியவனாக இருக்கிறான் ஒரு நல்ல சாப்பாடை சாப்பிட்ட உடனே திருப்தி அடைந்து விடக்கூடியவனாக இருக்கிறான் நம்முடைய வீட்டில் ஒரு விழா கொண்டாடித்தால் நாம் சந்தோஷப்படுகிறோம் பல பேரும் சந்தோஷப்படுகிறார்கள் இந்த மாதிரி மனிதன் சந்தோஷப்பட்டு வாழ்வை வாழ்கிறது அது எவ்வளவு மகத்துவமான காரியமாக இருக்கிறது அப்படி நீ வாழ்க இந்த மாதிரி நீ வாழ்வாயாக என்றுதான அடிந்து போய்விடுக வம்சமே உடாகாதீட்டப்பட்டு போய்விடுகிறது சாதாரணமான காரியமா கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் அதனால தான் கொலை செய்யாதிருப்பாயாக என்று கத்தர் கட்ளையிட்டார் கொலை செய்வது சேர்த்து கொண்டு போடுறது அது அந்த அவனுடைய வாழ்வையே கம்ப்ளீட்டாக சருநாசம் பண்ணி இல்லாமல் போக பண்ணி விடுகிறது அவன் ஒரு ஒருத்தன் வயசுல கொலை செய்யப்பட்டான் அவன் எண்பது தொண்ணூறு வயசு வரைக்கும் உயிரோடு இருந்து அவன் இவ்வளவோ சந்தோஷத்தை அனுபவிக்கிறதற்கு வாய்ப்பில்லாத படிக்க அவனுடைய சந்ததி உண்டாக வாய்ப்பில்லாத படிக்கு அது நிமித்தமாக பலருக்கு வரக்கூடிய ஆசீர்வாதம் அழிக்கப்பட்டு போகிறது என்றால் இந்த உயிர் அவ்வளவு விரை பெற்றதாக இந்த இரத்தம் அவ்வளவு மதிப்புக்குரியதாக இருக்கிறது கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் இந்த ரத்தத்தினால்தான் அவருடைய சொந்த இரத்தத்தினால் நம்ம அவர் நம்ம மீட்டார் என்றால் இயேசு கிறிசு நமக்கு அவர் சும்மா இரத்தத்தை சிந்திட்டு நம்மளை காப்பாற்றிட்டார் அப்படின்னு அர்த்தம் அல்ல அவருடைய வாழ்வையே காம்ப்ளீட்டாக அர்ப்பணம் செய்து நம்மை மீட்டு என்பதை அறிந்து இயேசுவுக்கு நாம் அதிகமாக நன்றி செலுத்த கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது ஆத்துமாவுக்காக பாவ நிவர்த்தி செய்கிறது ரத்தம் என்று நாம் வாசித்தோம் ஆத்மாவுக்காக பாவ நிவர்த்தி செய்கிறது நம்முடைய ரத்தம் தான் பாவ செய்ய முடிகிறது இது இயேசு கிறிஸ்தனுடைய ரத்தம் எப்படிப்பட்ட இரத்தமாக இருக்கிறதென்றால் அது குற்றமற்றதான ரத்தம் மற்றவர்களுடைய ரத்தமெல்லாம் குற்றம் உள்ளதாக இருக்கிறது அதாவது நம்முடைய ரத்தம்னு சொன்னால் நம்முடைய ரத்தத்தில் நமக்கு ஒரு வியாதி வருகிறது அல்லது ஒரு சங்கடம் வருகிறது ஒரு நம்முடைய ஏதோ பாவம் செய்திருக்கும் அல்லது நம்முடைய முற்புதாக்கள் செய்த பாவமாக இருக்கும் அதனால் நமக்கு சில பாதிப்புகள் வரக்கூடியதாக இருக்கிறது ஆனால் இயேசு கருசினுடைய ரத்தத்தை பொறுத்த வரையில் அது குற்றமற்ற ரத்தம் அதனால்தான் யூதாஷ்கால்யாத்து அவன் வந்து ஏன் சப்ளோ பண்ணிக்கிட்டான்னு தெரியுமா ஒரு குற்றமற்ற ரத்தத்தை நான் காட்டி கொடுத்துட்டனனே என்று சொல்லி ஒரு பாகவும் அறியாத ஒரு பரிசுத்தமான ஒரு நீதி நான் இப்படி ஒரு தீங்கு செய்து விட்டேனே என்று அவன் மனசாக ஒரு இரத்தத்தை நான் காட்டி கொடுத்து என்று அவன் ஏதன தாங்க முடியாமல் தற்கொலை பண்ணி கொண்டதாக வேதம் சொல்லுகிறது கட்டுடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் அதனால் இப்படிப்பட்டதான ஒரு மதிப்புக்குரிய இரத்தம் நம்முடைய இயேசு கிருஷ்ண ரத்தமாக இருக்கிறது இந்த இரத்தத்தினால் நாம் நீதிமன்ற்களாக்கப்படுகிறோம் எப்படி நீதிமான்களாக்கப்படுகிறோம் நாம் எல்லாம் இருக்கிறோம் இயேசு கிருஷனுடைய இரத்தத்தினால் நம்முடைய பாவன் அந்த ரத்தின மாறுகிறபடிய நாம இப்ப நீதிமான மாறி விடுகிறோம் ரோமர்கள் நிருபம் ஐந்தாவது அதிகாரம் ஒன்பதாவது வாக்கியத்தை வாசிக்கலாம் ரோமர் ஐந்து ஒன்பது அவருடைய ரத்தத்தினால நீதிமான்களாக்கப்பட்டு இருக்கிறோமா அவருடைய ரத்தத்தினால நீதிமான்களாக்கப்பட்டுட்டோம் எப்படி ஒருவன் வந்து ஒரு திருடிட்டான்னு வச்சுக்காங்க திருடின உடனே உடனே போலீஸ்கார பிடிச்சிருப்பான் பிடிச்சிட்டு அவனை நான் சின்ன வயசில் பா ப பார்த்துருக்குறான் திருடனை பிடிச்சி போலீஸ்காரன் முதுகு ரவுண்டு கட்டுறதுன்னு சொல்லுவான் பாருங்க போட்டு முதுகு கையை கட்டிக்கிட்டு அவன் முதுகில் சாத்து சாத்துன்னு சாத்துறான் அவன் துடிக்கிறான் இப்படி அடியன்னு அடிக்கிறத நான் பார்த்துருக்கேன் கடத்தப்படி பரிசுத்த நாமத்துக்கு சோற்றுறான் இப்போ அவனை பிடிச்சிட்டு போயாச்சு இப்போ அவன் குற்றவான் அவனை என்னை விட்டுருங்க என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி எவ்வளோ வேர்க்கெஞ்சினாலும் அதை விடப்பான் விடமாட்டாங்க அங்கே கொண்டு போய் அவனை பிடிச்சி கோர்ட்டில் கொண்டு போய் நிறுத்தி அந்த நீதிபதிக்கு முன்னதாக நிற்பான் இவன் இந்த மாதிரி திருடித்தான் என்று குற்றம் சாட்டுவார்கள் குற்றம் சாட்டின உடனே அங்கே அந்த திருடினவனுக்கு சொந்தக்கார ஒருத்தன் வந்திருக்கான் இந்த திருடின பணத்தை நான் ரெண்டு மடங்காக திருப்பி கொடுத்துட்றேன் அவனை விட்டுருங்க அப்படின்ட்டு வந்து கேட்குறாங்க அவனுக்கு ஒரு பதில் இப்போ பெனால்ட்டி ஒரு தண்டனையாக ஒரு அபராதமாக அந்த தொகையை அவன் செலுத்துகிறான் செலுத்தின உடனே உடனே இவன் வெளியே வர்றான் வெளியே வரும்பொழுது ஒரு குற்றவாளியாக அல்ல ஒரு நீதிமானாக அவன் வெளியே வர்றான் இப்போது அந்த அபராதம் செலுத்தப்படாத வரைக்கும் இவன் குற்றவாளி இவன் நீதிமான்னு சொல்ல முடியாது அபராதம் செலுத்தப்பட்ட உடனே அந்த போலீஸினுடைய பிடியெல்லாம் உடனே தளர்ந்து விடுகிறது அவங்க சந்தோஷமாக விடுதலை பற்றி வெளியே வருகிறது போல நாம வந்து வற்பற பாவங்களை செய்துட்டு பிசாசினால் பிடிக்கப்பட்டு இந்த பாவத்துக்கு அடிமைகளாக விற்கப்பட்டு குற்ற உணர்வோடு கூட குற்ற மனசாட்சியோடு கூட வருத்தத்தோடு கூட சஞ்சலத்தோடு கூட இருந்தோம் இந்த இயேசு கிருஷ்ணனுடைய ரத்தமானது நம்முடைய பாவங்களை அது நீக்கிவிட்டபடினால நாம் நீதிமான்களாக மாறுகிறோம் இயேசுக்கரச ரத்தம் நம்மை நீதிமான்களாக மாற்றுகிறது இன்னும் பாருங்கள் கொலோசியர் பிணப்பு ஒன்றாவது அதிகாரம் பதினாலாவது வாக்கியம் கொலோசியர் வசனங்களை நல்லா வாசித்துட்டு இந்த வசனத்தின் அடிப்படையிலேயே தான் நம்முடைய வாழ்க்கையை அமைக்க வேண்டும் எந்த ஒரு காரியத்தையும் வசன ரீதியாக நீங்கள் புரிந்து அது உங்களுக்கு நிரந்தரமாக உங்களிடத்துல இருக்கும் அதனால வசனத்தை வாசிச்சு அவர் இப்படி எழுதியிருக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும் கொலோசுயர் ஒன்று பதினாலு அவருடைய ரத்தத்தினாலதான் நமக்கு இந்த பாவ மன்னிப்பாகிய மீட்பு கிடைத்திருக்கிறது அவருடைய ரத்தத்தினால பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு கிடைச்சிருக்கு இருபதாவது வாக்கியத்தையும் வாசிங்க ஒன்று இருபது பாருங்கள் அந்த இரத்தத்தினால் நாம் தேவனோடு சமாதானம் பெற்றுக்கொண்டோம் கத்தோட பரிசுத்த நாமத்துக்கு சோத்துகிறோம் கடவுளையும் தெய்வத்தையும் மனுஷனையும் பிரித்தது என்ன ஆபம் தடுப்பு சுவர் அந்த தடுப்பு சுவர் அதாவது ரெண்டாம் உலக போரில் ஒரு சம்பவம் நடந்தது அங்கே ரஷ்யா தேசத்துக்காரர்களும் அமெரிக்க தேசத்தாரும் ஜெர்மனியில் ஹிட்லருடைய ஆட்சியை வீழ்த்தி அவர்கள் கைப்பற்றினாங்க கைப்பற்றிட்டு ரெண்டு பேரும் தேசத்தை பங்கு போட்டார்கள் கிழக்கு ஜெர்மனி மேற்கு ஜெர்மனி என்று நடுவில் ஒரு பெரிய கோள் சுவரை உயரமான ஒரு சுவர் இங்கே இருந்து அங்கே போக முடியாது அங்கே இருங்க வர முடியாது இங்கிருந்து அங்கே சத்தம் கொடுக்க முடியாது அங்கே இருங்க சத்தம் கொடுக்க முடியாது ஒரு ஊரில் நடுவில் எப்படி ஒரு சுவரை கட்டிட்டால் இங்கே ஒரு கூட்டம் இருப்பாங்க அங்கே ஒரு கூட்ட இருப்பான் ரெண்டு பேரும் சொந்தக்காரங்க இங்கே அண்ணன் தம்பி தம்பிங்க இருப்பான் அண்ணாங்க இருப்பான் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திக்க முடியாதபடிக்கு ஒரு பெரிய சுவர் அதுக்கு பேர் பெர்லின் வால் என்று சொல் பெர்லின் சுவர் இப்படி ஒரு சுவர் இருந்தது ஒருத்தருக்கு பார்க்கவே முடியாத பெரிய சங்கடத்திற்குள்ளாக வந்தது பிற்காலத்தில் அந்த சுவர் இடிக்கப்பட்டது இடிக்கப்பட்ட உடனே ரெண்டு பேரும் ஒன்றாகிவிட்டாங்க அதை மாதிரி இங்கே அங்கே தெய்வம் ரெண்டு பேருக்கு நடுவாக பாவம் இந்த பெரிய சுவர் இருக்குது இந்த சுவர் இருக்கிறதுனால இவன் ஐயா அப்படின்னு கூப்பிட முடியாது இந்தாப்பா இங்கே அவள் கொடுக்க முடியாது அவன் இவன் வேதனைப்படுகிறான் அங்கே அவளை பார்க்க முடியாது கற்றுட்டு பரிசுத்திராமத்துக்கு போய் சோத்துகிறான் இப்படிப்பட்டதான ஒரு தடுப்பு சுவரை அங்கே உழைக்கப்பட்டது அந்த பாவம் இந்த இயேசு கிருஷ்ணனுடைய ரத்தம் அந்த பாவத்தில் விழுந்து அது கரைந்து கரைந்து அந்த சோர் கரைந்து போய்விட்டது இப்பொழுது மனுஷனும் தேவனும் ஒன்றாகிவிட்டார் பாவம் போனபடினால தேவனே என்றார் என்ன என்று கேட்கிறார் ஆண்டோரே என்று பயப்படாது என்று அவர் சொல்லுகிறார் அபாவிதாவே மகனே என்று அழைக்கிறார் கர்த்த எனக்கு இது வேண்டும் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று இயேசு சொன்ன பிரகாரம் கேட்கிறார் அது கொடுக்கிறார் கர்த்துடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் இந்த ஆசீர்வாதம் தெய்வத்தோடு கூட சேருகிற இந்த பாக்கியம் அந்த இரத்தமானது இயேசுவனுடைய அந்த மதிப்புக்குரிய விலையேற பெற்ற இரத்தமானது இந்த பாவத்தை கழுவி விட்டு விட்டது அல்லது கரைத்து போட்டது நாம் தெய்வத்தோடு கூட சமாதானம் பெற்றுக்கொள்ளுகிறோம் என்று வேதம் சொல்கிறதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம் இயேசுடைய ரத்தம் அதாவது அவருடைய உயிர் அவருடைய வாழ்வையே அவர் இந்த பாதத்தை எனக்கு நேற்று தியானிக்கும் பொழுது எனக்கு இதைத்தான் கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தி காண்பித்தார் உயிர் இரத்தம் அப்படின்னா உயிர் அப்படிங்கிறது இங்கிலீஷில் வாழ்க்க வாழ்மையே அளித்திருக்கிறார் அவருடைய வாழ்மையே அவர் அழித்து நமக்கு வாழ்வு கொடுத்திருக்கிறார் நாம் உயிரடைகிறோம் சொன்னால் வாழ்கிறோம் நாம் இன்றைக்கு சந்தோஷமாக கஷ்ட நஷ்டம் எது வந்தாலும் அவர் துணையோடு கூட நாம் ஜெயித்து வாழக்கூடியவர்களாக இருக்கிறோம் பாருங்கள் இந்த வாழ்க்கையை கர்த்த நமக்கு கொடுத்திருக்கிறாரு கர்த்துடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் இயேசுவோடு கூட சமாதானம் பெற்றிருக்கிறோம் அடுத்தபடியாக அதாவது இந்த ரத்தம் நமக்கு என்ன பண்ணிருச்சு அப்படின்னு சொன்னா நமக்கு குற்றமற்ற ஒரு மனசாட்சியை கொடுத்துருச்சு எபிரேயர்கள் நிறுவனம் அதிகாரம் ஏழாவது வாக்கியத்தை வாசிக்கலாம் எபிரேயர் ஒன்பதாவது அதிகாரம் ஏழாவது வாக்கியம் பதினாலாவது வாக்கத்தை வாசிங்க நம்முடைய மனசாட்சி மனசாட்சி பாருங்க ஒரு தப்ப செய்திருவாங்க செய்த உடனே அங்க மனசாட்சி அங்க அது வதைக்க ஆரம்பித்து விடுகிறது அவனுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு பெரிய கோப்பம் குலகாரப் பெயலாக இருந்தாலும் சரிதான் தப்பு செய்த உடனே அவனுக்குள்ளாக அந்த மனசாட்சி நீ தப்பு செய்த நீ தப்பு செய்துட்ட நீ தப்பு செய்துட்ட என்று அங்கே அவனை போட்டு பாடாமல் படுத்துது நிறைய பேர் ஏன் தற்கொலை பண்ணிக்கிறாங்க இந்த மனசாட்சி போட்டு அவனை வதைக்க ஆரம்பித்து விடுகிறது வதைச்ச உடனே அவன் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு அவன் தன்னை ஒப்புக் கொடுத்துட்றான் நாம இன்னும் வாழ்ந்த என்ன பிரயோஜனம் இந்த மனசாட்சி குற்றப்படுத்துகிறது அவனை கற்றுடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் இந்த மனசாட்சியை தான் நிறைய பேர் கொலை செய்கிறாங்க அது உட்கார்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால மழுங்க அடித்து மழுங்கடிச்சு மழுங்கடிச்சு அந்த மனசாட்சி பேச விடாதபடிக்கு தடுத்து போடுகிறாங்க இவங்க பெரிய பாவிகளாக போயிடுறாங்க பாவத்தின் வஞ்சனையினாலே உங்களுடைய இருதயம் கடினப்படாது இருக்க வேண்டும் என்று எழுதியிருக்கிற பிரகாரம் இந்த மனசாட்சி உட்கார்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கு அந்த மாதிரி கஷ்டமற்ற ஒரு மனசாட்சி நமக்கு வேணும் நம்ம தேவ ஆராதனைக்கு வருகிறோம் பாருங்கள் நீங்கள் யாரு தப்பை தவற செய்துட்டு வந்த உடனே இயேசுவே அப்படின்ற ஒரு கூப்பிட ஆரம்பித்த உடனே நீங்கள் செய்த தப்பு தவறு கடலாம் அந்த முன்னாடி வந்து நின்றுட்டே இருக்கும் உங்களை போட்டு பாடாகப்படுத்துது நீங்கள் கற்றுல மனப்பூர்வமாக சந்தோஷமாக ஆராதனை செய்ய விடாதபடிக்கு இந்த அசுசிக் கடலாம் உங்களை போட்டுது பாடுபடுத்துகிறது ஏன்னா நமக்கு கொஞ்சம் சுத்த மனசாட்சி இருக்குது ஒரு குற்றமற்ற மனசாட்சி நமக்கு இருக்குது அதனால் நம்மிடத்தில் உண்டான இந்த கேடு நம்மளை படுத்த பாடு கொஞ்சமாக இருக்காது கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் இயேசுக்கர் சொன்னிய ரத்தமானது இந்த செத்த மனசாட்சி இந்த குற்றமுள்ள மனசாட்சியாக மாற்றி நமக்கு குற்றமற்ற ஒரு மனசாட்சியை கொடுக்கறது தத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் அதனால தான் அந்த பந்தியை எடுக்கிறதுக்கு முன்னாடி நாம் என்ன பண்ணுங்கிறோம் ஏசுக்கிற சில ரத்தத்தினால் கழுவப்பட்டேன் எங்கள் மனசாட்சியில் நான் ரொம்ப குற்றம் குற்றமாக இருக்கிறது நான் அப்படி தப்பு செய்தேன் இப்படி தப்பு செய்தேன் இந்த மாதிரி வார்த்தைகளை பேசிட்டேன் இன்னார கடினப்படுத்தி கஷ்டப்படுத்திட்டேன் இந்த மாதிரி பாவத்தை செய்துட்டேன் இந்த மாதிரி இழுக்கப்பட்டு போயிட்டேன் என்று அதை அறிக்கை செய்துட்டு அதனால் இயேசு கிருஷ்ணனுடைய அர்த்தம் அதனால கழுவப்பட்டு கழுவப்படுகிறோம் நான் நம்முடைய பாவங்களை அறிக்கை அவர் எந்த அநியாயத்தையும் நீக்கி சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார் இயேசு கருத்தனுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது என்று எழுதியிருக்கிற பிரகாரம் இந்த இரத்தம் ஒரு சுத்திகரிப்பை உண்டு பண்ணி விடுகிறது இப்போ அந்த அழுக்கெல்லாம் போய் குற்றமற்ற மனசாட்சி கர்ப்புரை பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக டீ குடிக்கும்போது பட்டு தீய நம்ம சட்டையில் கொட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க கொட்டிட்டால் அது ஒரு கர கரகோல் அது காணப்படும் நம்ம கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும் உடனே போய் தண்ணியை போட்டு கழுவி சோப்பை போட்டு கழுவி அது கொஞ்சம் ஈரமாக இருக்கும் அப்புறம் காஞ்சினும் சுத்தமாகிவிடும் அது போல் நம்முடைய மனசாட்சி நம்மளை குற்றப்படுத்திக்கிட்டே இருக்குது இப்போ இயேசுக்கர் சொன்ன ரத்தம் நம்ம பாபரைக்க செய்கிறதுனால அவைகளெல்லாம் அறிக்கை செய்து விட்டு விடுகிறதுனால அது கழுவப்பட்டு போய்விடுகிறது சுத்தமாய் போய் விடுகிறது இப்ப குற்றமற்ற மனசாட்சியோடு கூட நாம கர்த்தரை ஆராதனை செய்ய நமக்கு வாய்ப்பு கிடைக்கிறது கர்த்துடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வாக்கியவாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வாக்கியம் பாரு நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் அற நம்மை கழுவி அப்போ நம்மளை கழுவுகிறது இந்த ரத்தம் நம்முடைய பாவங்கள் அற கழுவுகிறது இயேசு கிருஷ்ணனுடைய ரத்தம் பாவங்கள் அற கழுவுகிறது கத்தோடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் இதனுடைய தன்மையை இந்த இரத்தத்தினுடைய காரியத்தை நாம் சரியாக புரிந்து கொண்டு ஒழுங்காக பாவரிக்க செய்து இந்த பாவம் கலர மனசாட்சியில் திரும்ப திரும்ப திரும்ப உணர்வுகளும் திரும்ப திரும்ப அறிக்கை செய்கிறதும் திரும்ப திரும்ப இயேசுவே இயேசுவேன்னு கூப்பிட்டு கிடக்கிறதும் இல்லாமல் அது கழுவி விடுகிறது கத்தோடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் இங்கே ஒரு இந்த ஆலயத்தில் வச்சுக்கோங்க ட டீ குடிச்சிட்டு அந்த டீ கொட்டி அது கரையாக இருக்குது அந்த பக்கம் இந்த பிள்ளைங்க அசிங்கம் பண்ணி வச்சுருக்கு என்ன பண்ணுறாங்க போட்டு நல்லா சரியாவது கல்ஃபோ வருது ஃபெனாயிலும் அதை போட்டு கழுவி சுத்தமாக்கி தொடச்சி எடுத்துடுறாங்க சுத்தமாக இருக்கிறது அதுபோல் நம்முடைய பாவங்களரை நம்மை கழுவி அந்த இரத்தம் நம்ம சுத்த மனசாட்சியோடு கூட அவருக்கு ஆராதனை செய்யும்படியாக ஏற்பாடு செய்கிறது பாருங்க அதனால எழுந்தர் சின்னு நாம் எப்படி சொல்கிறோம் ஏசு கிறிஸ்தின் ரத்தத்தினால் கழுவப்பட்டேன் மனுஷருக்கும் தேவனுக்கும் முன்பாக குற்றமற்ற மனசாட்சியுடையவனாக இருக்கிறேன் என்று நாம் ஒரு அறிக்கையை செய்கிறோம் அது முறையாக அறிக்கை எப்படி தெரியுமா நீங்கள் ஒழுங்காக சனிக்கிழமை ஆயத்தப்பட்டு நம்முடைய குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் அறிக்கை செய்து விட்டுட்டு ராத்திரி முழுவதும் கற்றுடைய சமூகத்தில் காத்திருந்து சோத்திரம் பண்ணி காலையில் வந்து தேவம் ஆதனையில் வந்து கர்த்தரை துதித்து பாடி மகிமைப்படுத்தி அவங்க பந்தியில் பங்கு பெறுகிறோம் அப்படின் சொன்னால் அவருடைய மாம்சத்தோடும் அவருடைய ரத்தத்தோடு நாம் ஐக்கியப்படுத்துகிறோம் கற்றுக்கு நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக ஒரு கல்யாணம் நடக்குது அந்த கல்யாணத்தில் அந்த பெண்ணும் அந்த மாப்பிள்ளையும் ஒரே அடுக்கு பிடிச்ச நிலையாக வந்து இருக்கிறாங்க அவங்க என்ன மேக்கப் போடுறாங்க என்ன சுத்தகணம் பண்ணுறாங்க எவ்வளவு அந்த வசரத்தை உடுத்திட்டு சந்தோஷமாக ரெண்டு பேரும் கணவனும் மனைவியுமாக அங்கே கல்யாணத்துக்கு வந்து நிற்கிறாங்க அதுபோல் நாம் ஏசுகிருஷ்ணனுடைய மாம்சத்தோடும் அவருடைய ரத்தத்தோடும் நாம் கலக்கிறோம் ஐக்கியப்படுகிறோம் இந்த ஐக்கியப்பட வரும்போது இந்த மாதிரி அடுக்கடைந்த மனசாட்சியோடு கூட பற்பல பாவங்களோடு கூட கேடான நிலையோடு கூட வந்து சும்மா வாயில பேருக்கு யேசுக்கரசு ரத்தத்தினால் கழுவப்பட்டேன் இப்பொழுது மனுஷனுக்கும் தேவனுக்கும் முன்பாக குற்றமற்ற மனசாட்சியாக இருக்கிறேன் என்று ஒரு வார்த்தையை வெறுமன வெத்து வார்த்தை சொல்லிவிட்டு இதில் ஐக்கியப்படுகிறது வந்து அது முறையான ராப்போஜனம் அல்ல கத்திர பரிசுத்த நாமத்துக்கு போகிற உண்டாவதாக அதனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இதனுடைய தன்மையை சரியாக உணர்ந்து புரிந்து இதை நீங்கள் ஆசரிக்கிங்க அப்படின்னா இது உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்கும் அது சரியாக ஆசரிக்காக போகும்போது அது மிகுந்த கஷ்டத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்கும் அதனால் சுத்த மனசாட்சியோடு கூட நாம் இதில் பங்கு பெறணும் கற்றுடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரணும் இந்த சுத்த மனசாட்சி உங்களுக்கு இருக்கா இல்லையான்னு உங்களுக்கு தான் தெரியும் நாம் மனசாட்சி சுத்தமாக இருக்குது ஒரு பழுதும் இல்லை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தான் தெரியும் அதனால் நீங்கள் சொல் சொல்லுகிற சாட்சியின் பிரகாரம் உங்களுக்கு இந்த திருப்பந்தி கொடுக்கப்படுகிறது கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக அருமையான தேவனுடைய பிள்ளைகளே அதனால் சுத்த மனசாட்சியை இந்த இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் அது உண்டாக்குகிறது அது எப்போ உண்டாக்குகிறது பாவரைக்கு செய்து பாவங்களை க அறிக்கை செய்து விட்டுவிடும் பொழுது அது கழுவி சுத்தமாக்கி உங்களை தேவ சமூகத்தில் நிலை நிறுத்துகிறது கற்றுடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக இந்த ரத்தம் என்ன பண்ணுது அப்படின்ட்டு இன்னொரு வாக்கியத்தை வாசிக்கும் வாசிக்கலாம் பாருங்கள் உங்களுக்கு பெரிய ஜெயத்தை கொடுக்கிறது அவன் வெளிப்படுத்தின விசேஷம் பனிரெண்டாவது அதிகாரம் பதினொன்றாவது வாக்கியத்தை வாசிக்கலாம் வெளிப்படுத்தின விசேஷம் பனிரெண்டாவது அதிகாரம் பதினொன்னாவது வாக்கியம் ஜெயித்தார்கள் யார் ஜெயித்தார்கள் பிசாச இந்த சாத்தம் அவன் வந்து என்ன அவனுடைய வேலை என்ன தெரியுமா குற்றப்படுத்துகிறது அப்பொழுது பத்து அப்பொழுது வானத்தில் ஒரு ச பெரிய சத்தம் உண்டாகி இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் அவள் தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரம் உண்டாகிருக்கிறது இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான் அப்போது இரவு பகலும் அங்கே தேவ சன்னிதானத்தில் போய் நின்றுட்டு ஒரே சொல்லிக்கிட்டே இருக்கிறான் இந்த இந்த ஆள் இந்த மாதிரி தப்பு பண்ணான் அந்த ஆள் தப்பு பண்ணான் இதை இதை செய்தான் அதை பண்ணான் இதை பண்ணான்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறான் இவன் உண்மையிலேயே இந்த தப்பு செய்துக்கிட்டே இருக்கிறான்னு வச்சுக்கோங்க அங்கேருந்து பரலோகத்தில் என்ன அவன் என்ன சொல்லிக்கிறான் இப்படி தப்பு செய்துட்டு இருக்கான் நீங்கள் அவனை விட்டு வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க அவனுக்கு தண்டனை கொடுக்கணும் இல்லவா என்கிட்ட கொடுங்க அவனை பிடிச்சி நான் சாப்பிட்டு சாத்துன்னு சாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவனை நான் கொண்டு போட்டுக்கிறேன் என்று அவன் அங்கே போய் கேட்டுக்கிட்டே இருக்கிறான் இவன் தப்பு செய்துக்கிட்டே இருக்கிறான் அவன் அங்கே அது மாதிரி குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்கிறான் சுவாசி குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்கிறான் இப்போது இந்த பக்தர்கள் நம்முடைய சகோதரர்கள் இயேசுவனுடைய விசுவாசிகள் அவர் அண்டிக் அவர்கள் வந்து மரணம் நேரிடுகிறதாக இருந்தாலும் தப்பும்படி தங்களை ஜீவனையும் பாராமல் அதாவது இயேசுவனி விற்று இயேசுவனி மறுதளிச்சிடு இயேசு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவனை போட்டு பாவம் செய்ய தூண்டுகிறான் அவன் முடியா இயேசு எனக்கு போதும் இயேசு எனக்கு வேணும் நான் செத்தாலும் பரவாயில்லை என்று மரணம் நேரிடுகிறதாக இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்களுடைய ஜீவனையும் பாராமல் அவங்க ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் அப்போ நான் இயேசுக்கு சாட்சியாக இருப்பேன் நான் இயேசுக்கு சாட்சியாக இருப்பேன் நான் இயேசுக்கு சாட்சியாகவே இருப்பேன் அப்படின்ட்டு அவன் சாவு அந்த என்ன பொண்ணாலும் சேர்ந்தான் நான் இதை செய் இயேசு விட்ட என்று உரிமையடியா சொல்லிக்கிட்டே இருக்கிறான் அதோடு கூட நீ அந்த தப்பு செய்த இந்த தப்பு செய்த அங்க ஒருத்தன் குற்றம் சாட்டிக்கிட்டு இருக்கான இயேசு எனக்கு இந்த பாவம் மன்னிக்கப்படும் இயேசுடைய ரத்தம் அந்த பாவம் செய்யறான் செய்யிறான் அந்த இயேசுடைய ரத்தம் அதை கழிவு கழிவு கழுவி சுத்தமாக்கி விடுகிறது சுத்தமாயிடுச்சு சாத்தாண்ட அந்த பத்த சப்ப செய்துட்டு இருக்கான் பாரு குற்றம் சம்மந்துக்கிட்டு இருக்கான் பாரு எங்க அவங்க குற்றம் இல்லையாப்பா அவன் சுத்தமாக என்றதை பார்த்து அவன் சுவாச முட்டாளாக்கி அவனை தோற்கெடுத்து சாத்தாண்டத்தை ஜெயிக்கும்படியான ஒரு வல்லாள வல்லமைய இந்த ரத்தம் கொடுக்கிறது கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்களுடைய சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் அதனால் இந்த ரத்தத்தினால் நமக்கு ஒரு பெரிய ஜெயம் கிடைக்கிறது யார் மேலே ஜ சாசு மேலே ஒரு ஜெயம் கிடைக்கிறது இந்த இரத்தத்தினால் நாம் கழுவப்படாமல் விட்டுட்டோம் அப்படின்னா சாசு குற்றம் சாட்டி நம்ம கொண்டு போடுவான் ஏன்னா நீ குற்றவாளியாக இருந்தால் அவனுக்கு தண்டனை கொடுத்தே ஆக வேண்டும் அதனால கடவுள் அவன் தெய்வத்தை நிர்பந்திக்கிறான் இந்த தப்பு செய்திருக்கான் பாரு இந்த தப்பு செய்திருக்கான் பாரு அப்படின்னு அவன் குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்கிறான் தெய்வத்தை நிர்பந்திக்கிறான் எனக்கு அனுமதி கொடுங்க நான் அவனை போய் சாடுகிறான் என்று அனுமதி கேட்டு நிற்கிறான் இங்கே இவன் இயேசுவனுடைய ரத்தத்தினால் அந்த பாவத்தை கழுவி விட்டுடுறான் கழுவி விட்டுட்டா அவனுக்கு அந்த வேலை இவன் நீதிமன்றாக இருக்க நீ குற்றவாளி குற்றவாளின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறிய என்று கர்த்த சாத்தான விரட்டி விட்டு விடுகிறான் கர்த்தோடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக அதனால் இந்த இயேசுவனுடைய ரத்தம் நமக்கு எவ்வளவு மேன்மையை கொண்டு வருகிறது என்று பாருங்கள் இந்த சாதாரணமாக அல்ல இயேசுவனுடைய வாழ்வு உயிர் உயிர் போயிடுச்சின்னா அவன் அனுபவிக்க வேண்டிய சந்தோஷம் எல்லாம் அதோடு கூட அழிந்து விடுகிறது உயிர் போயிடுச்சு அப்படின்னு சொன்னான் அவனாலே வரக்கூடிய ஆசிர்வாதம் எல்லாம் அழிந்து விடுகிறது உயிர் போயிருச்சு என்றால் அவன் சம்பந்தப்பட்ட எல்லாருக்கும் வரக்கூடிய சந்தோஷம் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு விடுகிறது சந்ததியே இல்லாமல் போகும்படியாக ஒரு நிலைமை உருவாகி விடுகிறது இப்படிப்பட்டதான மகாபெரிய தியாகத்தை இயேசுவானவர் நமக்காக செய்தார் கத்தூர் நமக்கு வாழ்வு உண்டாகும் நமக்கு உயிர் உண்டாகும் வாழ்வு உண்டாகும்படியாக இயேசு அவர் தம்முடைய வாழ்வை நமக்காக அர்ப்பணம் செய்திருக்கிறார் அவர் குற்றமற்ற ரத்தத்தை நமக்காக சிந்தியிருக்கிறார் சிலுவையிலே சிந்தியிருக்கிறார் கத்தனுடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக அதனால் நமக்கு இந்த காரியத்தை செய்த நம்முடைய கத்தராகி ஏசு கிருஷுவிற்கு நாம் நன்றி உள்ளவர்களாக காணப்பட உரியாவியானவை நமக்கு அனுக்கிரகம் செய்வராக இந்த வார்த்தைகளை கர்த்தராசி